नमो वेदांत वेद्याय, கிருஷ்ணா बुद्धि வேதையுரிணே கிருஷ்ணாயலோம் வேதாஜாஸே nilayam முனி சகசமூர் புருஷோத்தமசிரே நோ சவனம் நருச்சுத்தை ஜன்மஜரா சு விஜவோ பிரயன सुरेशा शरण शर्मा विश्वरेता प्रजाभव अद वर्थम पातको इन अड़ द अह आहा अह प्रकाशरूपत्वा अहुति प्रकाशरूपत्वा अह अहन साधारण पहल अर्थम पहल वेचमा अह अह अन् அப்படிதான் படி அன்னே நம இப்படி சொல்லி தான் அர்ச்சனையில் வரும் நாமாவை நாமாவையாக பிரித்தோம்னா அன்னே நம இப்படிதான் வரும் அஹாய நமாலாம் வராது அன்னே நம பிரகாஷரூபாத் அஹரிவ அஹஹான்னு விவருத்திக்கார் அதாவது தாரகபிரம்மான சொல்கிறார் அஹஹா இவ அஹ் அதாவது பஹல் போல ஏன்னா பிரசமான பிராசமான அயம் அஹ்ஷப் ப்ரமணி இப்பணம் தசையன் ஆஹ பிர அஹ்சம்வர்த்தோ வட இல்லையா அஹ்வத்சரோ வழ அஹ்ங்கிறதுக்கு அர்த்தஞ்சுல காலாத்மன விஷ்ணு சம்பத்சரத்சர்த்தம் காலஸ்வ காலஸ்வஹல் டூ பிரசக்தி போட்டுக்கணும் அஹஹ இவஹ பிர சம்பத்சராகங்கிறதுக்கு அர்த்தம் காலாத்மனா ஸ்திதா விஷ்ணு காலோஸ்மிலோகய்பிரவுத்தா அப்படின்னு கீதையில் பகவான் சொல்கிறார் இல்லையா அதெல்லாம் ஞாபகப்பிடிச்சிக்கலாம் இது சம்பத்சர சம்பத்சராகனா காலாத்மகா காலஸ்வரூபான்னு அர்த்தம் அப்புறம் அடுத்தது வியாழ வியாலவத்து வியாலவத்து துராதர்ஷ கஜவத்து கட்ட முடியாது யானையை கட்ட முடியுமா அதனால் பகவானை எதுனாலையும் கட்ட முடியாது துராதரிஷா கஜவத்து கிரகித்தும் அசக்கியத்துவாத்து வியாழஹா ஆஹா வியாழகான்னு சொன்னால் கஜஹான்னு அர்த்தம் ஆஹா வியாழவத்து துராதரிஷா துராதரிஷம்னா கட்டுவது கடினம்னு அர்த்தம் கடினம் யானையை இது பண்ண முடியுமா கட்டுறதுங்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை கிரகீத்தம் அசக்கியத்துவாத்து வியாழா அப்புறம் பிரத்யா பிரத்யாக்கர்த்தம் என்ன நம்ம படிக்கலையோ பரவாயில்ல பிரதீத்தி பிரஜா பிரத்யா பிரதீத்தி என்ன அர்த்தம் புலப்படுறது ஒரு வஸ்து புலப்படுறதுக்கு பேர் பிரதீத்தி அது பிரஜாங்கிறது இங்கே அறிவுனால புலப்படுறது அறிவு இருக்கிற போய்தான் எல்லாம் புலப்படுறது அதனால் பிரத்யா படிக்கலாம் அது பிரத் காலாத்மனு சம்பர வியலவத் துராதர்ஷவத் கீத்த யானையை போல யானையை கிரகிக்கிறது எவ்வளோ கடினமோ யானையை கட்டுப்பாட்டு கொண்டு வரது எவ்வளோ கஷ்டமோ அப்படி இறைவனை நம் வசத்தில் கொண்டு என்பது நமக்கு சாதனை இருந்தால் தான் அர்த்தம் இந்திரிய நிகிரகங்கள் மனோ எல்லாம் இருந்தால் தான் வசப்படுவார் உண்மையான பக்திக்குத்தான் வசப்படுவார் ஆ பக்தி வலையில் படுவோன் காண்க அப்படின்லாம் கேட்குறோம் இல்லையா ஆக அவ்வளோ சுலபமாக எல்லோருக்கும் கிடச்சு விட மாட்டார் இன்னொரு அர்த்தம் பார்த்தோம்னா பகவான் ஆனந்தமூர்த்தி இது அடிக்கடி நம்ம நினைக்கணும் அவ்வளோ சுலபமாக எல்லோருக்கும் ஆனந்தம் கிடச்சுடுறதா என்ன எல்லாரும் என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறான் ஒருத்தனுக்கும் சந்தோஷம் வந்து உண்மையிலேயே கிடைக்க மாட்டேங்கிற ஆக ஆனந்தத்தை அடையிறது எப்போது ஆனந்தமாக இருக்கிறதுங்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை அப்படின்னு அர்த்தம் சொல்ல முடியும் அஹ வியாலவத்து துராதர்ஷ இவர் வியாக்கியானம் சொல்கிறார் சம்பத்சரோவை பிரஜாபதி அப்படின்னு இருக்குது இது ஸ்ருத்தியா பிரஜாபதே சம்பத்சராத்மகாத்து அவகமா ஆத்மகத்துவ அவகமாத்து ததிரூபி பகவான் சம்பத்சர வேதங்கள் நிறைய இருக்குது நிறைய மந்திரங்கள் பகவானை சம்பத்சரமாக சொல்லியிருக்கு சங்கிரேய்யனும்னர்த்த மாசம்சரத்சரமேவரு அதாவது இந்தயக்டு கைவண அஸ்வக அது சங்கிரேஷ்ட சங்கிரே இமாஞனாமி அதாவது ஜனங்களெல்லாம் ராஜா கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு தான் அஸ்வமேதையாகும் இமாம் ஜனதாம் சங்கிருணாமி இந்த மக்கள் கூட்டத்தை நான் கட்டுப்பாட்டிலே வைத்திருக்க வேண்டும் அறவழியிலே வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சாங்கிரஹிணி அப்படின்னு ஒரு யாகத்தினால் பூஜை பண்ணுறான் அதுதான் அஸ்வமேதம் ஆஹா சாங்கிரஹினி சாங்கிரஹண்ணியேஷ்டியா யஜத்தே இமாம் ஜனதாம் சங்கிராமி இந்த ஜனங்களெல்லாம் என் வசத்தில் வச்சுருக்கணும் இல்லாட்டி கண்ட்ரோல் போயிடுத்துனா போயிடும் ஆகையினால இந்த ஜனங்களெல்லாம் நான் என் கட்டுப்பாட்டில் வச்சு அவர்களை தர்மமான மார்க்கத்தில் நடத்தணும் எல்லாம் திமிரிண்டு போவான் அதுக்கு தான் இந்த குதிரை எப்படி திமிறதோ அது மாதிரி சங்கிருணா நீதி துவாதசாரத்னி ரசனா பவதி ரசனான கயிறு அந்த பன்னெண்டு கயிறும் பன்னெண்டு மாதத்தை குறிக்கிறதாம் அப்படி சொல்லி எதுக்கு சொல்கிறேன் சம்பத்சரம்ங்கிறது நிறைய சம்பத்சரம்ங்கிற பதம் வேதத்தில் நிறைய இருக்குது அதுக்காக சொல்ல வந்தேன் இவர் சொல்கிறார் சம்பத் சரோவை இவர் கனெக்ட் பண்ணுறது கரெக்டாக பண்ணணும் ஆஹா பிரம்மஹா விஷ்ணுவுக்கு சம்பத்சரஹான்னு பேர் சம்பத்சராத்மகத்துவாத்து சம்பத்சராத்மகத்வகமாத்து தத்ரூபி பகவான் சம்பத்சரா இது வியாச்ச்டே காலாத் காலாத்மனா இவர் இன்னொன்று சொல்கிறார் இதில் வேற ஒன்றும் இல்லை சம்வத்சர்த்தான் இவர் தாரகபிரந்தா சொல்கிறார் எத்வா பிரம்மா தட்சாதய கால விஷ்ணு புராணம் இது விஷ்ணுபுராணவச்சனாத் காலசிய விஷ்ணுசக்திவாத் அவ விஷ்ணுசக்தித் அவகமாத் சம்வத்சராத்மகம் இத்தர்த்தா இவர் புதுசாக அர்த்தம் சொல்கிறார் நம்மளுடைய தாற்பயம் சங்கரபாஷ்யந்தான் எல்லாம் நிறைய பாஷ்யம் பார்க்கணுன்னா நிறைய அதுக்கு டைம் ஆகிடும் அப்புறம் வியாழ துஷ்டகஜே சர்பே லலே ஸ்வாபர் ஸ்வபதசிம்ஹையோ இத்தபிதான பிரகத்தை வியாழசா துஷ்டகஜவன துஷ்டகஜவச்சன கஷ்டம் கஷ்டமான ரொம்ப துஷ்டமான கஜவச்சனம் ஆஹா வியாழனு சொன்னால் துஷ்டகஜத்தை குறிக்கும் பாம்பை குறிக்கும் ஹலே ஹலேனு சொன்னால் என்ன அர்த்தம்னா இந்த க தப்ப எப்போ பார்த்தாலும் கலகம் மூட்டின்ட்டே இருக்கான் இல்லையா அது அதர்மம் பண்ணிட்டு அங்கங்கே உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு மற்றவனெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுறான் இல்லையா அவனுக்கு பேர் கலகான்னு பேர் கீதையில் வரும் இருக்குங்கோ அப்புறம் வந்து ஸ்வாபத ஸ்வாபதன்னா நாய்க்கடி நாய்க்கடிக்கு பேர் ஸ்வாபத பதானா கடிக்கிறது அதோடய பல்லு படுறது ஸ்வானு சுன்ன நாய் சொல்கிறோம் இல்லையா தத்தோ தத்தோ பூத பிரேத பிஷாஜபிரம்மராட்சச யக்ஷயமதூத ஷாக்கினி டாக்கினி சர்பஸ்வாபத விரச்சிக தஸ்கராத் துபதிரவாத்யுபாத்தா சர்வேஜ்வலந்தம் பசியூ மாம் ரஷ்ஷந்தூ அப்படின்னு மகன்யாசத்தில் ஜபத்தில் சொல்கிறோம் என்னன்னு கேட்டால் எனக்கு வந்து எல்லாம் என்னை சுற்றி நெருப்புறணுமா அதுக்குள்ளே எதுவும் வரப்படாதான் என்னை சுற்றி அக்னி ஜுவலை அப்படி சொல்லி இப்படி பண்ணிக்கிறான் இப்படி பண்ணி அக்னி ஜுவாலையை உண்டு பண்ணுறான் அக்னி ஜுவாலையை பாவிச்சுக்கிறான் அதில் வந்து என்னது நான் உட்காந்துன்னு தியானம் பண்ண போகிறான் பூஜை பண்ண போகிறான்னா வேறு எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது கொஞ்சம் நேரம் தியானமெல்லாம் பண்ணணும் ஆகா அது பூத்த பிரேத்த பிசாச்ச யக்ஷ யமதூத ஷாக்கினி டாக்கினி சர்ப சர்ப்பனா பாம்பு ஸ்வாபத ஸ்வாபசந்தனா நாய் கடிச்சு திடீர்னு வந்து நாய் கடிச்சு விட்டுனா பண்ணுறேன் விருஷ்டிக விருஷ்டிகம்னு சொன்னால் தேழு தஸ்கரம் நான் வச்சிருக்கிற ஏதோ ஒரு கமண்டெல்லாம் வச்சிருக்கேன் அதையும் தூக்கின்னு போயிட்டான் ஆஹா தஸ்கராதி உபதிரவாக உபகாத்தாக இதனால் அடி வாங்கப்படாது உபதிரவம் வரப்படாது சர்வே ஜுவலந்தம் பசியந்தூ அவனுக்கு நான் என்னை பார்த்தா நெருப்பெறிகிற மாதிரி தெரியணுமா சர்வே ஜுவலந்தம் மாம் பஷியு அப்படி சொல்லிட்டு மாம் ரஷ்ஷந்தூ சர்வான் மகாஜனான் ரக்ஷந்தூ எப்போ பார்த்தாலும் இந்த சோசியல் மீடியா வந்து வேணும்னே பண்ணுறான் இல்லையா கழுத்து இருக்கிறான் இல்லையா இது மாதிரி இருக்கிறவனுக்கெல்லாம் இதுதான் ஹிந்து மதத்துக்கே ஒரு ஜுவாலையை உண்டு பண்ணணும் ஹிந்து இசத்துக்கே ஒரு பெரிய ஜுவாலையை சுற்றி வர போட்டு விட்டு விடணும் உள்ளு குழை இந்த சாத்தான்னு சொல்கிறதெல்லாம் வரப்படாது அதெல்லாம் போயிடணும் வச்சுங்கோ வியாழ துஷ்டகஜே அதுக்கு அமர இது அபிதானம்னால் இது க ஏதோ நிகண்டு அமரகோஷமாக ஞாபகம் இல்லை எனக்கு ஆஹா வியாழசப்தா துஷ்டகஜ வச்சனா வியாழங்கிறது என்னது துஷ்டகஜவச்சனா ரொம்ப மதம் பிடித்த யானை வியாழ இவ வியாழ வியாழனைப் போல இருக்க போல அதுக்காக துஷ்டகஜம் இல்லை தைத்யாதிபிஹி தரிசயித்தும் அசக்கியா இந்த அசுரர்கள்லாம் அடிக்கடி பகவானை டிஸ்டர்ப் பண்ண பார்க்குறாங்க ஆனால் அவர் தூணிலேருந்து வந்து விடுறார் நரசிம்மம்மா தைத்தியாதி தரிசயிம் அஷக்கிய விஷ்ணு கௌணம் வியலநா இச்சே துராதர்ஷவத் ஆஹ் என்னால் அதுக்கப்புறம் வியாக்கரணத்துக்கு போயிட்டார் இவர் நிறைய வியாக்கரணம் சொல்கிறார் ஷங்கராச்சாரியர் வியாக்கரணத்தை கொஞ்சம் விட்டாலே இவ்வளோ விடுறதா இல்லை அல்ல இண் கதௌ இது தாத்தோ பிரதிபூர்வாத் பாவைய ஏரச் அல்ல சூத்திரம் சொல்லி இத்தப்பிரத்ய ஆஹ வியாழான்னு சொல்லி அது எப்படி வந்தது அதுக்கு சப்தத்துக்கு பிரத்யா அதினசப்த் விஸ்வாசஹேத்துஷு நாமலிங்கசுவாசன இத்தியபிதானே ஜானவச்சன்கிறதுக்கு என்ன அர்த்தம் ஜானம் அப்படின்னு அர்த்தம் ஆச்சாரிய என்ன சொல்கிறார் இது வியுற்பத்தி பிரதர்சனம் உற்பத்தி லப்தார்த்தமாக பிரா பிரதீதி பிரத்யான்னு இருக்குது ஸ்லோகத்தில் அஹசம்வத் சரோவியல பிரத்ய சர்வதர்ஷனிருக்கு அஹ பிரதீத்தி பிரஜா பிரத்யா படிச்சுட்டோமோ பிரஜா பிரஜானம் பிரம்ம பாஷ்யம் நம்ம இந்த கமெண்ட்ரிலாம் சப் கமெண்ட்ரிலாம் படிக்க ஆரம்பித்தால் முடிக்க முடியாது ஓனன பாபு ஆ வியாழவத்து கிரகீத்தும் அசக்கியத்துவாத்து வியாழ அவர் எவ்வளோ வியாக்கியானம் கொடுக்குறார் பிரபு இதுக்கு பேர் விவருத்தின்னா சங்கரபாஷ்யத்தை இன்னும் விஸ்தாரமாக சொல்கிறார் பிரதீதி பிரஜா பிரத்யா பிரஜானம் பிரம்ம இது ஸ்ருத்தே அவ்வளோதான் பிரதீதி ஈஸ் ஈக்குவல் டு என்ன பிரஜா ஈஸ் ஈக்குவல் டு என்ன பிரத்யா பிரஜானம் பிரம்ம பிரதீதினா ஞானவச்சனான்னு விட்டார் இது ஞானவச்சனம் புலப்படுறது அறிவுக்கு புலப்படுறது இந்திரியங்கள் வாயிலாக புத்திக்கு வழங்குறது ஆக விளங்குகிற ரூபமாக இருக்கார்னு அர்த்தம் இது வந்து தெரிஞ்சுக்கணும் ஹிந்துயிசம் வந்து கடவுளை எப்படிலாம் பார்க்கறது சகசிரநாமத்தை வச்சுட்டு நிறைய புரிஞ்சுக்கலாம் அடுத்தது சர்வதர்சன படிக்கலாம் சர்வாணி தரிசனாத்மக்கானி அக்ஷீணி எஸ் எ சா ச சர்வதர்சன சர்வா சர்வாத்மகாத் விஸ்வத்து விஸ்வாட்சம் இது ஸ்ரு எல்லாரோட கண்களும் அவருடைய கண்களாம் சர்வேஷாம் நேத்திராணி அவ்வளோதான் எல்லாருடைய கண்களும் அவருடைய கண்கள் சகசிராட்ச சகசிரபாத் சொல்கிறோம் இல்லையா அதனால் அப்படி சொல்கிறார் அதனால் சர்வாணி தரிசனாத்மக்கானி அக்ஷீணி எல்லோருடைய கண்களும் பார்வையை பார்வை பார்க்கின்ற சக்தியை உடைய கண்கள் அனைத்தும் எவருடையதோ அவர் சர்வதர்சனாக எல்லாருடைய கண்கள் வாயிலாகவும் பிரபஞ்சத்தை பார்க்கிறார் ஆஹா பரமாத்மா ஜீவாத்மா அந்த கரணம் இந்திரிய கண்ணு அது வெள்ளை அத்தனையும் பார்க்குறார் ஆஹா சைத்தன்ய வியாபகத்துவம் எல்லாத்துலேயும் இருக்குது ஆகையனால் சர்வ எல்லா உண்மையிலே தரிசிக்கிறது யாருன்னா அவர் தான் பார்க்குறார் உள்ளே இருந்து எல்லாத்தையும் எனது எச்சுஷா ந பசியத்தி ஏன சக்ஷுகுங்ஷி பசியதி ததேவ பிரம்மத்துவம் வித்தி நேதம் எதிதம் உபாசத்தே எதனால் கண்கள் எல்லாவற்றையும் பார்க்கின்றனவோ கண்களால் எவரை பார்க்க முடியாதோ அவரே பிரம்மம் அப்படி சொல்லியிருக்கு அதெல்லாம் ஞாபக வச்சுக்கணும் அதுக்காக சொல்கிறார் விஸ்வத சக்ஷு அப்படி சொல்லி ஒரு மந்திரம் இருக்கு ஸ்வேதாஸ்வதரோபிஷத்தில் அப்புறம் சஹசிரசீருஷந்தேவம் விஸ்வாட்சம் விஸ்வசம்புவம் வெறும் அதை மாத்திரம் போடுறார் பாருங்கோ விஸ்வாக்ஷம் விஸ்வாக்ஷம்னா எல்லாருடைய கண்களும் விஸ்வாக்ஷம் இதிஷ்ரு நாராயண உபநிஷத்து இப்போ மகாநாராயண உபரிஷத்து தான் நாராயண உபரிஷத்துன்னு போட்டிருக்கார் பதிமூணு ஒன்று சஹசிர சஹசிரசீருஷந்தேவம் விஸ்வாட்சம் விஸ்வசம் புவம் அந்த விஸ்வாட்சந்தான் இங்கே போட்டிருக்க அடுத்தது அஜேஸ்வர சித்தி சர்வாதிரச்சு வபி ரமேயாத்மா சர்வோகி நசுத்த அஜேஸ்வர इति வஷாக்கப்பமே ஆமாமி அஜ நோன नही जातो நி ஜா நேம் आजाहा का अर्थन திரு மகாபார்த்த சரி அஜர் நாயத்தை அஜ தோன்றவில்லைன்னு அர்த்தம் ந ஜத்தா ந ஜனிஷ்யே தோன்றவும் இல்லை தோன்றப்போவதும் இல்லை என்று ஸ்ருதி சொல்லுகிறது இந்த ஸ்ருதி எங்கேயோ கோட் பண்ணுறோ இது ஸ்ருதே நஹி ஜாத்தோ ந ஜாயேகம் இது வந்து மகாபாரத்தில் சொல்கிறார் நான் பிறந்ததும் இல்லை நான் பிற பிறந்தவனுமாக ஜாயேகம் நான் தோன்றினவனும் இல்லை தோன்ற இல்லை நான் தோன்றியவனாகவும் இல்லை முதல்ல பூத காலத்திலேயும் பிறக்கவில்லை இப்பொழுதும் பிறந்தவன் இல்லை இனி பிறக்கப்போவதும் இல்லை நஹி ஜாதா ந ஜாயேகம் பிறக்க பிறந்தவனும் இல்லை தோன்றவும் இல்லை தோன்றப்போவதும் இல்லை ந ஜாயேகம் அஜஹா அந்தஸ்ரு வந்து போட்டிருக்கா நாத்தோ நனிஷிய அதுல வந்து ரிக் ரிக் மொதல் மொதல் மொதல் அஷ்டம் எண்பத்தி ஒன்று அஞ்சு அப்புறம் மகாபார்டு நி ஜா நேம் நே கதாச்சன க்த்தஞ்சூத்தம் திரு ஜாயேயம் அதுதான் கரெக்ட் ஜாயேயம்ண்ண ஜாயேகங்கிறதுக்கு இன்னொரு ரீடிங் இருக்குங்கிறார் ஜாயேகம் நான் தோன்றின தோன்றினவனும் இல்லை முன்பு தோன்றினவனும் இல்லை இப்பொழுது தோன்றி இருப்பவனும் இல்லை இனி வரப்போகின்றவனும் இல்லை கதாச்சன சர்வபூதானாம் கஷேத்திரா எல்லாருக்கும் க்ஷேத்திரனாக இருக்கிறதுனால க்ஷேத்ரனுக்கு ஜீவாத்மஸ்வரூபமாக இருக்கிறதுனால ஜீவாத்மஸ்வரூப் பரமாத்மா பிரம்மனே ஜீவாத்மஸ்வரூபமாக காட்சி அழிக்கிறதுனால அவருக்கு ஜென்ம மரணம் கிடையாது ஷரீரத்துக்கு தான் ஜென்ம மரணம் இருக்குது சூக்மசரீரத்துக்கு தான் நாசமெல்லாம் இருக்கே தவிர அவருக்கு கிடையாது அதனால் சர்வபூத்தானாம் கஷேத்தஜா தஸ்மாத் அஹம் அஜஸ்மிருதா அதனால் என்ன சொல்லுவோம் சாதாரணமாகவே துவைதஷாஸ்திரப்படி பார்த்தாலே ஜீவனுக்கே ஜென்ம மரணம் கிடையாது ஆஹா ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியன்னு சொல்லாமல் ஜீவாத்மா பரமாத்மா பேதம் சொன்னால் கூட ஜீவனுக்கு ஜென்ம மரணம் கிடையாது ஆகையினால் ஜீவாத்மா சம்சாரியாக ஜீவாத்மாவுக்கு பிற அனாதி அது அதனால் ஜீவாத்மா எடுக்கிற சரீரத்துக்கு தான் ஜென்ம மரணமே தவிர ஜீவாத்மாவினுடைய ஜீவாத்மாவுக்கு தோற்றமோ ஒடுக்கமோ கிடையாது அத்வைத சித்தாந்தத்தில் ஜீவாத்மாவை நிஷேதம் பண்ணிடுறோம் ஜீவத்துவத்தை நிஷேதம் பண்ணுறோம் அதோட அதிஷ்டானமாக பரமாத்மஸ்வரூபத்தை புரிஞ்சுக்கிறோம் அ சர்வூதானாம் கஷேத்தா தஸ்மாத் அஹம் அஜா எனவே நான் அஜகா என்று ஸ்மரிக்கப்படுகிறேன் கருதப்படுகிறேன் நினைக்கப்படுகிறேன் இது மகாபாரதே சரி அடுத்தது சர்வேஸ்வரா நாம ேஸ்வரேஸ்வரே சர்வாம் ஈஸ்வராணம் ஈஸ்வரேஸ்வர பிரிக்கணும் அந்த இதில் கொஞ்சம் தப்பு இருக்குது இதை பாருங்க சர்வேஷம் ஈஸ்வராணாம் ஈஸ்வரா சர்வேஸ்வராக தனியாக இருக்குது ஏஷ சர்வேஸ்வராக இருக்குது இவர் கிளீனாக அதை கொடுத்துருக்கார் சர்வேஷாம் ஈஸ்வராணாம் ஈஸ்வரா சர்வேஸ்வரா அப்படி சமாசம் விக்கிரக வாக்கியம் எல்லா ஈஸ்வரனுக்கும் ஈஸ்வரன் தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் மா தலைவர் தலைவர் பெருந்தலைவர் மா பெரும் தலைவர் போடுறாங்க இல்லையா நம்ம இல்லை தலைவருங்கிறான் ஒருத்தன் செயல் தலைவர்ங்கிறான் இப்போ செயல் இல்லாத தலைவர் செயல்பட முடியாத தலைவர் இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா சர்வேஷாம் ஈஸ்வரானாம் ஈஸ்வரா சர்வேஸ்வரா எல்லா ஈஸ்வரனுக்கும் ஈஸ்வரனாக இருப்பவர் சர்வேஸ்வரன் அப்புறம் ஏஷ சர்வேஸ்வரா பிருகதாரண்ய கோபநிஷத்தில் இருக்குது அதேமாதிரி மாண்டூக்கியத்தில் இருக்குது பிருகதாரண்ய கோபநிஷத்து ஆறு நாலு ரெண்டுன்னு போட்டிருக்கேன் இதிஷ்ருத்தே அப்புறம் அடுத்தது நப்போ சம்விரதி முதல்ல நித்தியூ சித அஜஸ்வர சித்தி சர்வாதிரச்சு ஆஹா சித்தசப்தம் இருக்குது சித்திசப்தம் இருக்குது சித்திக்கு என்ன சித்தஹான்னன்னு அர்த்தம் எப்போ இருக்கிறவன் அர்த்தம் அவர் சாத்தியா இல்லை ந சாத்திய சித்தா அப்படின்னு புரிஞ்சுக்கணும் நித்திய ரூபாத் சித்தா சர்வாங்க ஈஸ்வரானத்துக்கு சொல்லுவோம் ஜெகதீஸ்வராணம் ஹிணியகர்னி ஈஸ்வர சர்வேஷாம் ஈஸ்வரா அதனால தாங்க ஈஸ்வர நித்திய நிஷ்பண்ண ரூபத்வாத் சித்தா வியாக்கியானம் சர்வதா லப்த சத்தாகத்வாத் எப்பவும் சத்ரூபமாக இருக்கார் அவர் ஆ சத்து வந்து இருப்புங்கிறது அடையப்படுறதில்லை இருப்பு யாண்டும் அடையப்பட்டதாகவே இருக்கிறது ஆகவே பிரம்ம சித்த வஸ்துன்னு சொல்கிறோம் இல்லையா சாத்திய வஸ்து கிடையாது இறைவன் அடையப்படுபவரல்ல யாண்டும் இருப்பவர் அவரை அறிந்து கொள்ளத்தான் வேண்டும் ஆஹ் ஞேய வஸ்துன்னு ச சித்த சாத்திய வஸ்து கர்மத்தினால் அடையக்கூடியவர் அல்ல காய்க கர்மாக்களாலேயோ மானச கர்ம வாச்சிக்க மாணச கர்மாக்களாலேயோ அடையக்கூடியவர் அல்ல அவர் எனது நித்திய சித்தராக இருக்கிறார் ஆ வரப்போகிறது ஞான கம்யூரானா வரப்போகிறது நிற நித்திய நிஷ்பன்ன ரூபத்துவாத் சித்தஹா இன்னொரு அர்த்தம் இன்னொரு என்ன சொல்கிறார் அடுத்தது சித்திஹி சித்திஹி சித்தஹா சித்திஹி சித்தியாக இருக்கிறவர் என்ன அர்த்தம்னா முதல்ல சொன்னது சத்ரூபம்னு இவர் வியாக்கியானக்காரர் இப்போ அடுத்தது சர்வ வஸ்துஷு எல்லா வஸ்துக்கள்லையும் சைத்தன்ய ரூபமாக இருக்கார் சம்வித்துன்னா சம்மியக்கு சமக்கு ஜனாதி வித் ஞானே தானே ஆஹ அ சம்வித் ரூபத்துவாத் சம்வித் சம்வித்துனா சைத்தன்யத்துக்கு தான் இன்னூறு பேர் அனைத்து வஸ்துக்கள்லேயும் சைத்தன்ய ரூபமாக இருக்கார் ஜட வஸ்துக்கள்லையும் இருக்கார் ஜட அதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான மீடியம் அது இல்லாதனால தெரியறதில்லை ஆக சர்வ வஸ்துஷு சம்பித்ரூபத்வாத் முதல்ல சத்ரூபத்வாத் சித்தஹாங்கிறதுக்கு என்ன அர்த்தம் சத்ரூபா சித்திஹிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் சித்ரூபா அப்புறம் என்ன வார்த்தை சொல்கிறார் நிரதிஷய ரூபத்வாத்வா சித்திஹி நிரதிசயம்னா ஒப்புயர்வற்ற அத்வைத அர்த்தம் சொல்கிறார் நிரதிஷய ஒப்புயர்வற்ற தன்மை உடையதால் நிரதிஷய பலம் பிரம்மோக்ஷா சஜ பரமானந்தவரூபா பிரம்மணா தத் ரூபத்வாத் இத்தியர்த்தா இந்த வார்த்தை இதுக்கு அர்த்தம் சொல்கிற நிரதிஷய ரூபத்வாத் வாங்கிறதுக்கு சித்திகிங்கிறதுக்கு ஆனந்தாங்கிறார் ஆக சித்தஹா சித்திகி இந்த ரெண்டு பதத்திலையுமே சச்சிதானந்தன் சொல்லப்பட்டதுன்னு ஆ சித்தகாங்கிறதுல சத் பதார்த்தம் சித்திகிக்கு ஆனந்தம்ங்கிற பதார்த்தமும் இரு ஆனந்தங்கிற அர்த்தமும் இருக்குது சைத்தன்யங்கிற அர்த்தம் இருக்குது அப்புறம் நம்ம பார்த்தோம்னா விசாரம் பண்ணோம் நமக்கு தெரியறது சத்து சித்து ஆனந்தம் ஒரே வஸ்து தான் அது சத்து சித்து ஆனந்தம் மூணு பதங்கள் பதத்ரயம் பதார்த்தம் ஏக்கம் ஆகையில் சித்தஹா சித்திகி சித்திகின்னால் என்ன அர்த்தம் நம்ம ஒரு காரியத்தை அடைஞ்சுவிட்டோம்னா அது சித்தி ஆகிடுதுன்னு சொல்லுவோம் சித்த நாய சித்தியை உடையவனுக்கு சித்தன்னு பேர் யார் சித்தி அடைஞ்சுட்டானோ அவனுக்கு பேர் சித்தஹான்னு பேர் சித்தரை தமிழில் சொல்கிற இந்த சித்து விளையாட்டு சித்து விளையாடுங்கிறான் அது சித்து அது எதில் சேருமோ தெரியாது அந்த மெட்டீரியலைஸ் பண்ணுறது மிராக்கள் அதெல்லாம் வந்து சித்து வேலை பண்ணுறாரு அப்படின்னு அதெல்லாம் சித்தி அணிமாதி சித்தி அணிமாதி அஷ்டமகா சித்திகள் அந்த சித்திகள்லாம் வேறு இங்கே அந்த அர்த்தம் சொல்லலை ஹதிசங்கரர் சித்தஹான்னா நித்திய சித்தஹா எனது எவர் எவிடென்ட் எங்கும் இருக்கிறார் எப்பொழுதும் இருக்கிறார் எல்லாமாக இருக்கிறார் இருக்கிறார் அவர் சித்தியாகவும் இருக்கிறார் சித்திரூபமாகவும் இருக்கிறார் ஆக இந்த சாதகன் சாதனம் சாத்தியங்கிறதெல்லாம் விட்டுட்டு நித்திய சித்த நசிஸ்வனஸ்வஸ்வோமா சுவாசு சம்விரீனா வினாத்து வினா அஃலத்துவம் நிரதிசய ரூபங்கிறது மோக்ஷம்னு அர்த்தம் பண்ணியிருக்கார் அவர் மோ மோக்ஷம் ஆனந்தம் எல்லாமே இங்கே சொல்லிவிட்டார் அந்த நிரதிஷயஃபலம் மோட்சா சரமானந்தஸ்வரூபா பிரம்மண தத் ரூபத்வாத் அதுக்கு தான் உடனே என்னென்னா ஏன் ஸ்வர்க்கம்னு சொல்லப்படாதா ஸ்வர்கதீனாம் விநாஷித்வாத் சொர்க்கமெல்லாம் அழிஞ்சு போயிடும் அதனால் அஃபலத்வம் அந்த பலனாக சொல்லலை ஆஹா சொர்க்க பலனாக சொல்லப்படாதா சித்திங்கிறத என்ன சொர்க்க பலனாக சொல்ல முடியாது மோக்ஷலனாக தான் சொல்ல முடியும் அவர் சித்தி அடைஞ்சு விட்டார் சமாதி ஆகிட்டார்னு ஒரு அர்த்தம் இருக்குது சித்தி அடைஞ்சுட்டார்னா என்ன குறிக்கோளை அடைஞ்சி விட்டார்னு அர்த்தம் என்ன குறிக்கோள்னா எது வாஸ்தவமான ஸ்வரூபமோ அதை தெரிந்து கொண்டு விட்டார் இந்த இந்த இடத்துல சித்தின்னா ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் சாஸ்திரத்தில் பிரம்மனை மாத்திரம் சித்த வஸ்துவாக சொல்லியிருக்கிறதுனால அந்த சித்த வஸ்துவில் ஞான சித்த வஸ்துவை பற்றின ஞானத்தில் நிஷ்டை அடையிறது சித்த வஸ்துவை பற்றின ஞானத்தில் நிஷ்டை அடையிறது தான் சித்தின்னு பேரிங்க ஆ ஞான சித்தி அந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்கார் ஞான சித்தி சொரூபமாக இருக்கார் கீதையில் பார்க்குறோம் இதுக்கெல்லாம் நமக்கு எப்பவும் ஒரே இதை தான் வச்சுக்கணும் ஸ்லோகத்தை கீதையில் பதினஞ்சாவது அத்தியாயம் சர்வசாஹம் ஹிருதிசன்னிவிஷ்ட மத்திருதி ஞானம் அப்போஹனஞ்ச வேதைச்ச சர்வை அகமேவ இதெல்லாம் ஞாபகங்களும் அர்த்தம் இல்லாட்டி புரியாது வேதைஸ் சர்வீக அகமேவாந்திருத்து வேதவிதேவாஹம் எல்லா வேதங்களாலும் அறியப்பட வேண்டியவன் நானே இந்த வேதாந்தத்தை சம்பிரதாயத்தை உருவாக்கினவனும் நானே அந்த சம்பிரதாயப்படி நான் வே சாஸ்திரத்தை கொண்டு நான் உண்மையை அறிந்து கொள்பவனும் நானே அஹ சாதக அகம் சாதனம் அஹம் சாத்தியம் சாதன சாதக சாதன சாத்திய வியாபி அகம் சித்த நித்திய சித்தா இப்படிலாம் சொல்லணும் அஜர்வேஸ்வர சித்த சித்திஹி சர்வாதி அடுத்தது சித்தி சர்வூதாணாம் சர்வூத்தா ஆதி காரணத்துவாத் சர்வாதிஹி ரொம்ப சிம்பிள் சர்வபூதானாம் எல்லா படைப்பில் இருக்கிற அத்தனைக்கும் பஞ்சபூதங்கள் உட்பட அனைத்திற்கும் ஆதி காரணத்துவாத் எல்லாவற்றுக்கும் ஆதி மூலம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஆதி காரணமாக இருக்கிறதுனால சர்வச சர்வூத்தாணாம் ஆதி அவன் சர்வாதியாக இருக்கிறான் சர்வாதயே நமது அஜ அஜ அஜாயநம சர்வேஸ்வரா நம அப்புறம் வந்து சி சித்தி சர்வ சித்தாய நம சித்தயே நம எல்லாம் போட்டுக்கணும் எல்லாம் ஒன்று ஒன்றுக்கு நாம் இது நம்ம பண்ணுறது ஞான ஞான சகஸ்திரநாம அர்ச்சனை நம்ம வந்து வார வாரம் பண்ணிகிட்டுருக்கிறது ஞானரூப விஷ்ணு சகஸ்திரநாம அர்ச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டுருக்கோம் இல்லையா ஒரு நாமாவும் யோசிச்சுக்கிட்டே இருக்கும் ஒரு நாமாவை எதுனா சீக்கிரம் முடிஞ்சிடும் அஜா சர்வேஸ்வர சித்த சித்தா சர்வாதிரச் சுதா விஷாக பாதி பாதி முழுங்கி பாதி சொல்லி அப்படி சொல்லிவிடுவோம் சகஸிரநாமத்தை இப்போ அப்படியா இருக்கோம் சொன்னத்தையே சொல்லி திரும்ப திரும்ப இப்படி அப்படி பார்த்து இது ஞானபூர்வகமான சகசிரநாமார்ச்சனா எத்தனை லட்சார்ச்சனை பண்ணாலும் இது கீடாகுமா எல்லா லட்சார்ச்சனை பண்ணாதான் நிறைய பண்ணியிருக்கோம் நாங்கள்லாம் ஒரு காலத்தில் அதனால தான் இப்போ படிக்கிறதுக்கு பாக்கியம் ஆ சர்வபூதானாம் ஆதிகாரணத்துவாத்து சர்வாதிஹி எல்லாத்துக்கும் ஆதிகாரணமாக இருக்கிறதுனால சர்வாதிஹி அடுத்தது அச்சுதா அஜரதி அச்சு அச்சுக்கு அர்த்தம் படிக்கலாம் ஸ்வசாமச்சியஷியுவம தகவதுவச்சம் எமச்சுபூர்வோம் அச்சுத்த நாரி அச்சுத்தரும ம நுத்தியூம் ஸ்ரூபாப்பூத்தம் ஸ்வஞ்ச சாமியம் ந்தைக்காவோவா தூபூத்த ஆமசமந்தலட்சியம அக்னிரிவ தகனப்பிரகாசன சாமர்த்தியாபாம் ந கதாச்சிதபி அச்சுதா பகவான் அச்சுதா இத்தர்த்தா அச்சுதம் முதல்ல எடுத்தோடனே அச்சுதாயனமான் தான் சாப்பிட்றோம் ஜலம் என்ன அர்த்தம் தெரியுமோ நிறைய அர்த்தம் சொல்கிறது உண்டு ஒரு நாளும் நான் தர்மத்தை விட்டு விலகப்படாது முதல்ல குடிக்கிறதே இதுதான் அச்சுதா ஜனம பகவான் தன்னோட ஸ்வரூபத்தை விட்டு ஒரு நாளும் நழுவுறது இல்லை அதுதான் இவர் என்ன சொல்கிறார் அந்த சத்து சித்து ஆனந்தம் ஒரு நாளும் வந்து கீழே போகுமானா சத்து சித்து ஆனந்தம் ஸ்வரூபம் ஒரு நாளும் நழுவாது அதுக்கு சொல்கிறார் உதாரணம் அக்னேகே தகனம் இவை அக்னியிலேருந்து சுடற சக்தி போயிடுதுன்னா அது சாமர்த்தியம் போயிடுத்து ஆனால் பகவானுடைய சாமர்த்தியம் எப்படி போகும் நம்ம சாமர்த்தியம் எல்லாம் கொஞ்சம் நாளைக்கு வேலை செய்யும் அப்புறம் அப்படியே உட்காந்துடும் அதெல்லாம் வந்து என்னதுன்னா நமக்கு இருக்கிற அந்த த பரமார்த்த த வஸ்துவுக்கு சாமர்த்தியம் ரெண்டு சொல்கிறார் சச்சிதானந்த லக்ஷணம் இல்லாட்டி ஜகத் வியாபாரம் இந்த ஜெகத் வியாபார சாமர்த்தியம் இவ்வளோ பெரிய சிருஷ்டியை சிருஷ்டி ஸ்தி சம்ஹாரம் எல்லாம் பண்ணணுமே அப்போ அந்த அந்த ஒரு தத்துவம் ஈஸ்வர தத்துவம் ஒரு நாளும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அந்த பரமா பரமாத்மாவுக்கு அவரோட சக்தி ஒரு நாளும் குறைஞ்சே போகாது நமக்கெல்லாம் நம்ம சரீரத்தை பொறுத்து மைண்டோட மூடை பொறுத்து எல்லாம் மேலே ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது அவருக்கு ஒரு நாளும் ஃப்ளக்ஷுவேட் ஆகிறதில்லை எப்போ ஒரே மாதிரி எவர் எனர்ஜெட்டிக் நமக்கு சத்வரஜஸ்தமஸெல்லாம் வேலை பண்ணுறதுனால அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அவருக்கு மாயே ஆளார் நம்ம மாயக்கு அடிமை மாயா தாஸு அவர் மாயா வி மாயா மாயா மாயா அதிபதி மாயா நம்ம மாயா தாசு ஆகையினால அவர் அதை விட்டு நழுவறதில்லை அது நான் நினச்சா எனக்கு என்ன கிடைக்கும்னா எனக்கும் அது வந்துடும் எனக்கும் வந்து அந்த அச்சுத்தனே தியானம் பண்ணி தியானம் பண்ணி அச்சுத்தனே நாடு நாடு நாடுன்னு பாட்டெலாம் பாடுறாங்க பாருங்க அது மாதிரி அச்சுதனை பாடி பாடி அச்சுதா அமரரேரே அதனால் பகவானை நினைக்கிறபோது என்றைக்கும் தன்னுடைய ஈஸ்வரத்துவத்திலருந்து பிரம்மத்துவத்திலருந்து நழுவுறதில்லை ரெண்டு அர்த்தம் பிரம்மத்வம் ஈஸ்வரத்வம் அதிலேருந்து அவரும் நம்ம படிக்கிறோம் ராமர் வந்து பிறந்தார் பகவானே பிறந்து சோர்ந்து போனார் சீதையை காணாமல் போய் மரத்துக்கிட்ட போய் பேசினார் அழுதார் எல்லாம் சொல்லிக்கிறோமே தவிர அது நம்ம சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளத்தை அவர் மேலேயும் ஏற்றிடணும் அப்போ தான் நமக்கும் இருக்கும் பகவானே இப்படி இருந்தால் நம்மளாம் எம்மாத்திரம் அது சொல்கிறான் வெளிநாட்டுக்காரன் சொல்கிறான் அந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மனோதத்துவ டாக்டர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்துக்கள் தங்களுடைய கடவுளையே தங்கள் நிலைக்கு இறக்கி அவரே கஷ்டப்பட்டாருங்கிற போது நாமெல்லாம் எந்த மாத்திரம் சொல்லி கஷ்டத்தை ஓவர் கம் பண்ணுறாங்கன்னு அவன் சொல்லி அவன் ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்கான் யாரோ பேர் ரைட்டோ என்னோ பேர் சொல்றான் ராமர் படாத கஷ்டமா கிருஷ்ணர் இங்கிருந்து அங்கே ஓடினார் மதுரிலிருந்து துவாரகி ஓடினார் அப்புறம் நம்மளாம் ஏமாத்திரம் இங்கே ஸ்ரீலங்காலேருந்து இவன் லண்டனுக்கு ஓடினான் என்ன என்ன சொல்லிக்க வேண்டிதானே ஸ்ரீலங்கா இங்கிருந்து அங்கே ஓடினார் இங்கிருந்து அங்கே போனார் கிருஷ்ணரே தாங்க முடியல இந்த ஜராசந்தன்ட்டு இருந்து தப்பிக்க முடியல மகாவீர சூரன் யார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அலறி அடிச்சுட்டு துவாரகக்கு போய் அங்கே போய் கோட்டையை கட்டின்னு உட்காந்துட்டுருக்கார் இப்போ கிருஷ்ணர் நம்ம நினச்சின்னு இருக்கோம் கஷ்டப்படலேன்னு இல்லை மதுராலேருந்து துவாரகைக்கு போகிறது என்ன சாதாரணமாக போய் பாருங்க தெரியும் ஊரையே கூட்டின்னு எல்லோரையும் கூட்டின்னு போகணுன்னா இங்கே கோகுலத்துலேருந்து இங்கே வந்து பிருந்தாவனம் கோகுலத்துலேருந்து மதுராவுக்கு வந்து மதுராவில் வந்து கம்சவதம் பண்ணி அங்கேருந்து இன்னும் எத்தனை இன்றைக்கி படித்தா கிருஷ்ணருடைய சரித்திரம் படித்தா ஏகப்பட்ட ராஜாக்களை ஜெயிச்சிருக்காரு ஆனால் இவனை ஒன்றும் பண்ண முடியல அதுதான் காலம் வச்சிருக்கார் எதுக்கு சொல்கிறேன்னா பகவானே கஷ்டப்பட்டார் அப்புறம் நம்மளாம் ஏமாத்திரம் சொல்லிக்கிறது ஆனால் இங்கே எதுக்கு இதை சொல்கிறேன் நான் ஊர் கஷ்டப்படுற மாதிரி தான் நம்மளும் அப்படி தானே நம்முடைய யதார்த்த ஸ்வரூபம் மதுக்குமா ஆனந்த ஸ்வரூபம் நம்மளது ஆனந்தத்தை விட்டு ஒரு நாளாக வந்துட்டோமா கீழே நான் சொல்லுங்கோ நம்முடைய யதார்த்த ஸ்வரூபம் ஆனந்தத்தை விட்டு நம்ம நழுவிட்டோமா இல்லையா நழுவினோங்கிறது சீமிங்லி ரியல் நழுவவே இல்லை நழுவ முடியாது நழுவ முடியாது ஆனந்தத்தை விட்டு எப்போ நம்ம அழுதுன்ட்ருக்கிற போது நான் ஆனந்தமூர்த்தின்னா அழுதுட்டு இருக்கிறோன்னு பார்த்து ஆனந்தமூர்த்தி ஏன்ப்பா அழறே அப்படின்னு கேட்டேன்னு வச்சோங்க அவனுக்கு கோபம் வந்து நம்ம மேலே அடிப்பான் நம்ம ஆனந்தம் போயிடும் ஆனாலும் கூட ஆனந்தம் ஆனந்தம் தானே ஆனந்தத்தை விட்டு இப்படி நழுவுறது அதே மாதிரி சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கிற சக்தியெல்லாம் பகவானுக்கு போயிடுமா நமக்கு தான் அப்பப்போ பவர் வரும் கவர்மெண்டில் அப்புறம் திடீர்னு பவர் போயிடும் ஒரு அஞ்சு பேர் வந்து முந்நூறு பேரை வந்து கண்ட்ரோல் பண்ண பார்ப்பான் அப்படி கவர்மெண்ட் நடக்கிறது இல்லையா பார்லிமெண்ட்டில் வந்து இத்தனை பேர் உட்காந்துருக்கான் முந்நூறு பேர் முந்நூற்றம்பது பேர் ஒரு குரூப்பாக உட்காந்துருக்கான் பாக்கிலாம் இன்னொரு குரூப்பாக உட்காந்துருக்கான் இவன் போடுற சத்தத்தில் அவன் பேசவே விட மாட்டேங்கிறானே ஆ எதுக்கு சொல்கிறேன்னா அப்படி இருந்தாலும் எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா என்ன நம்ம அப்படி பார்க்கறதுக்கு தோன்றினாலும் இந்த இடத்துல அச்சுத்த சப்தத்துக்கு அர்த்தம் அந்த சச்சிதானந்தத்திலருந்து ஒரு பொழுதும் நழுவாதவன் அப்புறம் வந்து சரி பகவானை வந்து நம்ம துவைத்தமாக பார்க்குற போது சர்வஜன் சர்வேஸ்வரன் சர்வாதிஷ்டாதா சர்வாந்தரியாமி சகல கல்யாண குணகணைகள் நிலையா அப்படின்லாம் அவரை சொல்லலாம் அவருக்கு என்றைக்குமே கோபம் வராது அப்படிலாம் சொல்லலாம் நமக்கு வந்து என்னென்ன கோபத்தை நான் பன்னெண்டு வருஷமாக விட்டுவிட்டேன்னா அப்புறம் திடீர்னு என்னென்னு பன்னெண்டு வருஷமாக விட்ட கோபம் நேற்றுக்கு வந்து விடுத்துனு கட்டுப்பாட்டில் இருந்தார் போயிடுது என்னமோ கண்ட்ரோல் போயிடுது அப்போ எங்கேயோ டீப்பாக என்னமோ எதிர்பார்ப்பு இருக்குது இன்செக்யூரிட்டி இருக்குது இப்படி தெரிஞ்சு போய்க்கும் எல்லாம் யோசிக்கிறதுக்காக சொல்கிறேன் அவ்வளோதான் இவர் என்ன சொல்லியிருக்காருங்க ஆ பாஷ்யத்தில் ஆச்சாரியர் ஸ்வரூப சாமர்த்தியாத்து நச்யுதா அது ஒன்று நச்சுயுதா ஒன்று நச்சியவத்தே நச்சியவிஷ்யத்தே யார் தன்னை அண்டினவனேனா கே தள்ளுவாரா என்ன நான் போய் பகவான்கிட்ட போய் சேர்ந்துவிட்டேன் நான் பகவானை கெட்டியாக பிடிச்சுன்னுட்டேன் இதெல்லாம் நீ வந்து இன்றைக்கி வந்து என்னை பிடிச்சிருக்கேன் அன்றைக்கே என்னை பார்த்துருக்கணும் நீ சொல்கிறான் இல்லையா நம்ம ஊரில் எல்லாம் நான் எத்தனை வருஷமாக அவனை கூப்பிட்டேன் அந்த பக்கம் திரும்பி போயே போயிட்டேன் எப்போ பார்த்தாலும் பணம் காசு பதவி புகழ்னு அப்போல்லாம் எத்தனை தடவை உனக்கு நான் அழைப்பு விட்டேன் கண்ணாடி போடுற போதே நான் உனக்கு ஃபஸ்ட்டு அழைப்பு விட்டாச்சு ரெண்டாவது தலைமுடியை நறுக்க வச்சு காமித்தேன் பல்ல விழ வச்சு காமித்தேன் எல்லாத்தையும் விட்டு விட்டு இப்போ சாகர காலத்தில் சங்கரா சங்கரான்னு வரேன் உன்னெல்லாம் நான் கண்டுக்கவே மாட்டேன் கே உன்னை இப்பெல்லாம் நீ நிறைய ஜென்ம அவஸ்தை படணும் அப்படின்னு சொல்லுவாரான் உன்னை எல்லோரும் கருணாநிதி என்கிறார்களே இறக்கமே வடிவடுத்தவன் அருளேங்கிறாங்களே தன்னை அண்டினவர்களை பகவான் ஒரு நாடும் நழுவ விட மாட்டான் நச்சியவத்தே நச்சியவிஷ்யத்தே கிருஷ்ணர் சொல்கிறார் இல்லையா அப்பச்சேத் சுராச்சாரத்தை மாமன்யபாக் சாதுரேவசிய சமய வியவசித்தோ ச அதாவது எப்படி எங் நம்ம கிட்ட சக்தி திங் பண்ணுற சக்தி நம்ம கூடவே இருக்கோ அப் நெருப்பில் எப்படி அக் சக்தி இருக்கோ அப்படி பகவானிடத்தில் அவருக்கு சிருஷ்டி பண்ணுற சிருஷ்டிஸ்தி சாமர்த்தியம் ஒரு நாளும் பிரிக்க முடியாது என்னால் சொல்கிறார் ஸ்வரூபே சாமர்த்தியம் அபிருதக் பிரிக்க முடியாது சக்தியையும் சக்திமானையும் பிரிக்க முடியாது சக்தி சக்திமான் சக்திமான்னா என்ன சக்தியை உடையவன் சக்திமான் ஆஹா சக்தியை இருக்குது சக்திமானாக இருக்கேன் எனக்கு பேசுகிற சக்தி இருக்குது பேசுற சக்தியும் பேசுறவனையும் பிரிக்க முடியுமோ அதுதான் அபிருதக் பூதம்ங்கிறார் ஆ ஸ்வரூபஞ்ச சாமர்த்தியஞ்ச இ மூணாக பிரிக்கிறார் சொரூபம் சத்து சாமர்த்தியஞ்ச ஆஹா தன்னுடைய ஸ்வரூபத்தை விட்டு விலகிறதும் இல்லை தன்னுடைய சாமர்த்தியமும் போகிறதில்லை அதே சமயம் அவர் சம்சாரியாக ஆயிடுறதில்லை இவ்வளோ பெரிய சிருஷ்டியில் மாட்டின்னு முழிக்கிறாரா இப்போ நம்மளை என்ன சொல்லுவா எதுக்கு இந்த பகவான் இழுத்து போட்டு இவ்வளோ சிருஷ்டி பண்ணணும் கேட்கலாமா கேட்க கூடாதா நம்மளை கேட்குறானே பத்து பேர் எதுக்கு இந்த சாமியார் ஆசிரமத்தை கட்டின்னு அழுகிறார் அப்படின்னு சொல்லுவான் இல்லையா நான் அழகேங்கிறது உனக்கு எப்படிப்பா தெரியும் எல்லாருக்கும் பாவம் இழுத்து விட்டுக்கிறார் அப்படிங்கிறார் இவன் அதோடு தான் இருக்கான் உள்ளேயே அவனுக்கு ரெண்டு கூட வந்தால் கோவம் வருது ஆசிரமத்துக்குள்ளேயே இருந்துட்டு எக்ஸ்ட்ராவாக ரெண்டு ஆள் வந்துவிட்டால் பிடிக்கல அப்படி வச்சுங்க அப்படி சில பேர் நான் எல்லாரையும் சொல்லலை ஒரு சில பேருக்கு அப்படி ஒரு பத்து பேர் பிரம்மச்சாரி நானும் இருந்தேன்னு வச்சோங்களேன் ஓ பரவாயில்ல ஸ்மூத்தாக போயின்ட்டுருக்கோம் இருபதாயிரத்துன்னு வச்சுங்கோ இருபதுன்னு சொன்னதே சொல்கிற போதே என்னவோ பண்ணுறதுன்னா அப்புறம் முப்பதாயிடுத்துன்னு வச்சுங்களேன் என்னத்துக்கு இப்படி இழுத்து சேர்த்துட்டே போயின்ட்டுருக்கார் கண்ட்ரோலே இல்லையே எங்கேயாவது நிறுத்த வேண்டாமோன்னா ஒரேடியாக நிறுத்திவிடலாம் அவர் இல்லைன்னா முடிஞ்சு போச்சு பண்ணலாமே சொல்கிறேன் பொதுவாக நான் அப்படிலாம் ஒன்றும் பண்ணுறதா இல்லை நான் படிக்கிறதும் பாடம் சொல்லுறதெல்லாம் இருக்கேன் இப்போது அது பொதுவாக ஜனங்களுக்கு வீட்லேயே சொல்கிறேனே எதுக்கு இப்போது குழந்தைகளே அதிகமாக வேண்டான்னு ஏன்னு ரொம்ப இருந்தால் யார் மேனேஜ் பண்ணுறது எல்லாம் ஒன்று ஸ்கூலுக்கு பணம் எங்கே போகிறது அதனால் எல்லாம் பேன் பண்ணு வாஸ்தவம் தானே என்ன வெறும் சிலேட்டு நம்மளாம் எழுதுகிறது வெறும் சிலேட்டு தான் அதை வச்சுட்டே இப்படி வண்டி ஓட்டுறோம் வெறும் ஸ்லேட்டு பென்சிலை வச்சிக்கிண்டு அதுக்கே படாத பாடு ஒரு நாலுனா இதுக்கு ஒரு அஞ்சு பைசா என்ன இப்போ ஸ்கூல் ஃபீஸெல்லாம் நினச்சாலே லட்சங்கிறான் என்ன லட்சங்கிறது வாழ்நாள் முழுக்க கூட நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயமா இருந்தது ஒரு காலத்தில் இப்போ கோடியே சர்வசாதாரணமாக இருக்குது இப்போ வேறு தேவையில்லாமல் சொல்கிறேன்னு நினைஞ்சாங்க அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற சக்தி பகவானுடைய சக்தி ஒரு நாளும் குறையறதில்ல அவருடைய ஞானசக்தியாக இருக்கட்டும் சிருஷ்டியாக இருக்கட்டும் எல்லாம் இதே தான் ஆஹா இவர் இது எப்படி சொல்கிறார் ஸ்வரூபஞ்ச சாமர்த்தியஞ்ச அக்னி அக்னியோட ஸ்வரூபம் சாமர்த்தியம் ஸ்வரூப சாமர்த்தியம் ஸ்வரூப்பே சாமர்த்தியம் ஸ்வரூபத்தில் சாமர்த்தியம் பிரிக்க முடியாது ஸ்வரூபஞ்ச சாமர்த்தியஞ்ச இவந்த ஏகவதாவா பாவோவா அனல தூத்த சச்சிதானந்தலட்சியம் வா அவனப்பமியம் நதாச்சபிச்சு அச்சு அப்புறம் நியத்தை நவிஷியத்தை எச்சு பிரத்யார்த்தா பூதக ந விவக்ஷத இது தியோதித்தம் நான் ஒரு நாளும் நழுவினதும் இல்லை நழுவின்றிக்கிறதும் இல்லை நழுவப் போறதும் இல்லை என்ன அது மாத்திரமில்லை ஒரு நாளும் அவன் என்ன விட்டு நழுவ மாட்டான் சொல்கிறா இல்லையா நிறைய பேர் நீ ஓரடி எடுத்து வைத்தால் அவர் எத்தனையோ அடி வச்சுங்குணே நான் ஒரடி எடுத்து வைக்கணும் அவர் எட்டு அடி எடுத்து வைக்கிறாருனா அவருக்கு தான் வேலை அதிகமாக இருக்கணும் நான் எட்டு அடி எடுத்து வச்சால் அவர் ஒரடி எடுத்து வச்சா நல்லாவாக இருக்கும் நான் கம்மியாக செய்வேன் நான் பத்து ரூபா போடுவேன் உண்டியில் அவர் எனக்கு அவ்வளோதான் வச்சு அவர் எவ்வளோ கொடுக்கணும் எல்லாம் எப்படி இருக்குது பாருங்களேன் அப்போ இதெல்லாம் இதுக்கு பேர் ஏமீ சுவார்த்தந்தான் எல்லாம் பரமஸ்வார்த்தம் ஜனங்கள் அப்படி சுவார்த்திகள் சுயநலம் அதுதான் சியவத்தை சியவிஷ்யத்தே யுக்த யுக்த பிரத்யார்த்தா பூதகாலம் ந விவக்சித இது தியோதிதம் அதனால் அதுக்கு ஸ்ருதியை உதாரணம் பண்ணுற சாஸ்வதகம் சிவமச்சுயுதம் சாஸ்வதம் சிவம் அச்சுதம்னு சொல்லி நாராயணசூக்தத்தில் சொல்லியிருக்கு அப்படிங்கிறது நச்சியுத பூர்வா இது பூதபூர்வாதிவத் சமாசா பரநிபாத்தச்ச பூர்வஷப் தோத்திய तेन கர்மணா சரி நம்ம இதே முடிச்சுடுவோம் ஆஹ் ஸ்வரூபசாமத்து நச்சியுதா நச்சியவத்தை நச்சியவிஷிய தானும் நழுவமாட்டார் தானும் நழுவினதுமில்லை நழுவிக் கொண்டிருப்பதும் இல்லை நழுவப்போவதும் இல்லை தன்னை சார்ந்திருப்பவர்களையும் அப்படியே தான் அவர் செய்வார் என்பதும் கருத்து சாஸ்வதம் சிவம் அச்சுதம் ஒரு இடத்துல மகாநாயகர் விஷத்து போடுவார் ஒரு இடத்துல தைத்திரி ஆரண்யம் எல்லாம் ஒன்று தான் ததாச்ச பகவத் வச்சனம் பகவானுடைய வாக்கியம் இப்படி இருக்குங்கிறது யஸ்மாத்து நச்சுயுத பூர்வகா அகம் ஒருபொழுதும் நான் நழுவாதவனாக இருக்கிறேன் நழுவுதல் வழுவுதல் குறைதல் எல்லாம் அர்த்தம் சியவனம் அப்புறம் அகம் தேன கர்மணா தேன கர்மா இஸ்மாச்சு சுதபூர்வ அகம் தேன கர்மா அகம் அச்சுதா அத்தகைய காரணத்தினால நான் அச்சுதன் என்று சொல்லப்படுகிறேன் அந்த அந்த அந்த காரியத்தினால என்னுடைய ஸ்வரூப பிரச்சேவனமோ சாமர்த்திய பிரச்சேவனமோ நடக்கிறது இல்லை சாமர்த்தியட்சியவனம் சாமர்த்தியத்திலிருந்து நழுவதும் இல்லை ஸ்வரூபத்திலிருந்து ஞானத்திலிருந்து நழுவதில்லை திறமை நிறைய நித்ய சாமர்த்த சமர்த்தா ஆத்தியம் சதகம் விவருத்தம் பாஷ்யத்தில் ஆத்தியம் சதகம்னா நூறு நாமாக்கள் நிறைவு பெற்றன அஜஸ் சர்வேஸ்வர்சித்தோ சித்தி அஜஸ் சர்வேஸ்வர்சித்தி சர்வாதிரச் சுதா இனி அடுத்தது விஷாகபி நூற்றி ஒன்னாவது நாமம் விஷாகபியை பற்றி பிறகு சொல்ல போகிற இது நாம் நாம் சதம் ஆத்தியம் விவருத்தம் சதம் நாம்நாம் சதம் இதி இவ்வாறு நாம்நாம் நாமங்களுடைய சதம் ஆத்தியம் சதம் முதல் நூறு விவருத்தம் விளக்கப்பட்டது இவ்வாறு நாமங்களுடைய முதல் நூறானது விளக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம் ஆகா அச்சுத்தாயின மகாவோட நிறுத்திக்கிறோம் அப்புறம் அடுத்தது விஷாகபி அர்த்தம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் விஷ்ணும் ஜிஷ்ணும் மகாவிஷ்ணும் பிரபவிஷ்ணும் மகேஸ்வரம் அநேக ரூப தைத்தியாந்தம் நமாருஷோத்தமம்மஸ்நன்ய சகசிரமூ சிாா சநாா சோட்டிணே நம கோவிந்தநீனாஜிக்கு